நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் தர்பூசணி தர்பூசணி பழம் காய்ச்சி ஆர வைத்த வேக வைத்த சேமியா ஃப்ரூட்ஸ் டிரை ஃப்ரூட்ஸ் வெனிலா ஐஸ்கிரீம் ருக்ஷா சிரப் ஆர் ரோஸ் சிரப் செய்முறை முதல இந்த தர்பூசணி பழத்தை துண்டா கலெட் பண்ணி மிக்ஸியில் போட்டு காய்ச்சி ஆரம்பிச்ச பாலையும் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணி அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் நீளமான கிளாஸில் ஒவ்வொரு லேயராக நம்ம வைக்கணும் அதில் சப்ஜா சீட்ஸ் போட்டுருவோம் அதுக்கு மேலே வேக வச்சா சேமி ஆட்டுடுவோம் அதுக்கு மேலே இந்த தர்பூசணி பால் கலந்த அந்த மிக்சரை அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த ரூக்ஸா சிரப் அது ஊற்றிடுவோம் அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சிருவோம் மறுபடியும் அகெய்ன் ஒன்னொரு லேயர் சப்ஜா சீட்ஸ் சேமியா அந்த பால் மிக்சர் அப்புறம் ரூபா சிரப்ஸ் அதுக்கு மேல வெனிலா ஐஸ்கிரீம் அதுக்கு மேல டிரை ஃபுட்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக தர்பூசணி ஃபலூடா தயார் இது எல்லாருக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்